என்று கூறுவார்கள் என்று கூறுவார்கள் இது கூறுகிறார்கள் முதல் துவாவின் பொருள் இறைவா உன் மூலமே காலையை அடைந்தோம் உன் மூலமே மாலையை அடைந்தோம் உன் மூலமே உயிர் வாழ்கிறோம் உன் மூலமே உன்னிடமே மீழுதல் உள்ளது இரண்டாவது துவாவின் பொருள் இறைவா உன் மூலமே மாலையை அடைந்தோம் உன் மூலமே உயிர் வாழ்கிறோம் உன் மூலமே இறப்போம் உன்னிடமே மீழுதல் உள்ளது